நாற்பத்தி நான்கு அபு ஹரேராது நபி தீருக்கும் கிராத்துக்கும் இடையே சற்று நேரம் மௌனமாக இருப்பார்கள் என் தந்தை தாய் தங்களுக்கு அர்ப்பணம் தக்பீருக்கும் கிராத்துக்கும் இடையே நீங்கள் மௌனமாக இருக்கும் சமயத்தில் என்ன கூறுவீர்கள் என்று நான் கேட்டேன் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இறைவா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே நீ ஏற்படுத்திய தூரத்தைப் போல் எனக்கும் என் தவறுகளுக்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக இறைவா வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுவது போல் என் தவறுகளை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துவாயாக தண்ணீராலும் பனி கட்டியாலும் ஆழங்கட்டியாலும் என் தவறுகளை கடுவாயாக என்று நான் கூறுவேன் என்றார்கள்